வணக்கம் இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிர்வு நான் உங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இயர் ஆப் ஸ்மால் டிவைட் என அழைக்கப்பட்டது இரண்டு நூர் காம்ப்ளக்ஸ் சகாரா பாலைவனத்தில் அமைந்துள்ளது மூன்று மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு ஜல் சக்தி அபியான் இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று இந்தியாவில் முதன்முறையாக பொதுநல வழக்குகளுக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் யார் இரண்டு இந்திய அரசால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எவ்வளவு மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் நிறுவனங்களுக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது பெற்ற அரசு சாரா அமைப்பு எது பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்